என்ன சொல்லி அவர் வந்து ரெண்டு பேரும் சுருட்டி கொண்டு போய் மூலையில் வச்சாங்க தடுமாற்றம் இளறாகி அதன் சவத்தை மறைக்கலாம் இன்னைக்கு கூட தடுமாற்றம் இளராகி அந்த பண்பு வரணும் கை வேலை செய்யலாம் ஆனா கண்ணீர் விட்டே வேலை செய்யப்படாது தடுமாற்றம் கொஞ்சம் கூட பையன் அவ்வளவு நல்ல பையன் அவனும் மேல பாசம் வைத்தவன் ஆனால் இந்த பாசத்தை விட வந்த அடியவர் பதினொன்னு ஐம்பதுக்கு இல போலான்னு நினைச்சோம் ஐம்பத்தி அஞ்சு ஆயிட்டது பாசம் இல்லாமல் ஆனால் இதைவிட அது பாசம் அதனால் ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் இல்லை எம் பெருமான் செய்ய வேண்டும் என வந்தான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்தருளினீர்ப்பார் பாருங்க தடுமாற்றமே இல்லை பின் எப்படி திருநாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு பெருமான் திருவருளால தெரிஞ்சுக்கிட்டார் இவங்களுடைய செயலால தெரிய முடியல இவருடைய செயலால் தெரிய முடியவில்லை மேல இருக்கிற பரம்பொருள் அந்த உணர்த்தி கண்டுபிடித்தார்கள் என்ன செய்தார் அறிந்த அருளை நவீதீர்ப்பார் அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவிறந்த கருணையராய் கொண்ட நரும் கரையார்தம் கோயிலின் முன் கொணவித்து பார்த்தீங்களா ஒன்று கொலாம் அங்க இப்படி இல்ல சரி உடனே அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து நல்ல காரியம் செஞ்சு போங்க தம்பி எடுத்துட்டு வாங்க கோவில் முன்னால வச்சு ஒன்று கோலாம் என்று பாடினார் என்று இங்க வச்சுட்டார் ஆனா அங்க அப்படி இல்லை மறைச்சு பாயில சுற்றி வச்சிட்டு பாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு அவரும் சாப்பிட உட்காரு உட்காருகின்ற பொழுது சாப்பிடுவதற்கு முன்னாலே வணங்கி கொள்வது வணங்கி கொள்ள ஒவ்வொருத்தரா அவர் என்ன அந்த மூத்த தம்பியை காணாமுன்னு கேட்டார் அப்பதான் சொல்றாங்க இதெல்லாம் செல்வராய் இருந்து பாடி மாண்புமிகு அமைச்சருக்கு அமைச்சராய் இப்படி ஒரு பெரியவர் இருக்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அதனால அந்த சொல்லுகின்ற பொழுது கூட அப்ப இங்க ஒரு குறிப்பு பையங்க எப்படி வீட்டுல இருக்கணும்னு சொன்னா அது போல நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறோம்னா அங்க எத்தனை குழந்தைகள் என்னன்னு விசாரிச்சுட்டு வரணும் நம்ம அதாச்சுன்னு வந்துட அந்த முன்னால வணங்கும் போது திண்ணீர் கொடுத்திருக்காருல திண்ணீர் கொடுத்த போது மூணு தம்பிய பார்த்திருக்காரு இப்ப அவர் சாப்பிட உட்காரும் அந்த மூத்த தம்பி இல்ல எங்க மூத்த திரு கேட்டிருக்காரு அது எங்க வந்த உள்ளது ஒரு அறவுரை இப்போர் என்ன பண்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நமக்கு வேண்டிய சாப்பாடு தின்னுட்டு வந்துடும் இதெல்லாம் ஆண்டு காண்க அப்புதிரிகள் சிவ சிவ அதனால ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட பிண்டை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான் அவளைதான் அந்த பதிகம் பாடினார் அருந்தனையின் உயிர் பெற்றாது கண்டும் அமது செய்யாது இருந்ததற்கு தலைவீதி இடர் துயர் நீங்க என்ன அவர்களுக்கு என்ன வருத்தம் கேட்டா பையன் வந்துட்டான் வாடாராஜா அப்படின்னு போய் கட்டிட்டு போல எழுந்த உடனே பாத்தியாபா சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தள்ளி போச்சு பையன் எழுந்திருந்ததை விட அவர் காலம் தாழ்த்து சாப்பிடுகிறாரே என்பது பற்றி கவலை வந்தது இப்படி ஒரு ஆன்மா இருந்தாதான் அப்பூதியின் பேரு இல்ல அடுப்பூதியு அடுப்பூதி இப்படி ஒரு பெரியவர் இருந்தால் நிச்சயமா அப்பூஜிதான் அழைத்து உடனே எல்லோருமாக இருந்த தலைவீதி இடர் உழந்தார்த்தே நீங்க வருந்தவர் முனிவர் விருந்தமுது செய்தொருளி விருப்பினுடன் மேவுனாள் போச்சு அமுதெல்லாம் அதனால அமுதெல்லாம் செய்து அது போல அங்கிருந்து தங்கினார் திருமையோ பைங்கன் வரை தனிப்பாக திருப்படனி புகுந்து உடனே அண்மையில் பார்த்தார் இப்பவும் மீண்டும் திருப்பி பக்கத்தில் இருக்கிற அவர் போகும்போது தானும் அரியும் உடன் வருகிறேன் அப்படின்னு வந்து வந்தார் பின்வர முன்னே செல்ற இதோ திருப்படனும் திருக்கோவில் கோபுரத்து முதல்ல வணங்கிட்டு பிறகு உள்ளே சென்று கொடிமரத்தை வணங்கி நந்தியம்பெருமானை வணங்கி துவார வணங்கி அப்படி போய் உள்ள போன போனா இப்பொழுது பெருமான் திருமுன்னிலை அங்கே முன்னே நிற்பது நாவரசர் பின்னே நிற்பது அப்புதடிகளார் வணிங்கி போற்றி சிப்பார் புடை மாலை மதிக்கண்ணி புரிசடையான் பொற்கடற் அடை மாலை சீலமுடை அப்போதி அடிகளமை நடைமான சிறப்பித்து நன்மை பொறி தீண்டமனின் தொடை மாலை திருப்பதிகச் சொல் மாலை பாடினார் அருமை ஒரு பதிகம் பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமானின் ஊக்கி அப்புதிரிகளார் எப்படி இருக்கும் பெரியவரை நினைச்சு ரொம்ப காலம் தவங்கடந்த பெரியவர்கள் பாட இது கேட்குது எப்படி இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் அப்படியே காதலுடன் அருமையான பாட்டு அந்த பாட்டில் போதாமூர்த்திகள் பண்ணலாம் பாடுறாங்க எனக்கு என்ன அப்படி பாடுறது தெரியாது ஆனாலும் எங்களுக்கு அப்பா அப்பாவுக்கு ஒரு பாணி அந்த பாணியை நாங்கள் படிச்சிருக்கோம் சொல்லை பயில்கின்ற உயில சொல்லீரே அருமையானது எல்லா அகப்பொருள் சுரை அங்க இருக்கிற குயிலை வீட்டுல பெருமானை பார்க்கிறார் ஆனா குயிலை நோக்கி சொல்வதான பாட்டு சொல் மாலை பயில்கின்ற உயிலினங்க சொல்ல நீங்கெல்லாம் இங்கேயே வளர்றீங்க திருப்பண்ணத்திலேயே சோலிய இருக்கீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கடா அந்த குயிலாம் வந்து என்ன அப்படின்னு பன் மாலை வரீவன் பன்மிடற்றும் பழனத்த அங்க ஓதாமூர்த்திகள் அப்பெல்லாம் இல்லை ஆனா அங்க இருக்கிற வண்டுகள் அப்படியே பண்ணி சிக்கம் பண்ணும் போதே பேந்தை காந்தாரம் இது மேகராக குறிஞ்சி அப்படி இருக்குமா பன் மாலை வரிவன் பண் இடற்றும் பழனத்த பண்டுகள பண்களை சிக்கும்படிய திருப்பணம் முள் மாலை நகுதி முகில் விளங்கும் முடி சென்னி பெருமானி பட்டு எங்க பெருமானு இருக்கும் திங்கள் சந்திரன் அதுல முள் மாலை நகுதிங்கள் முடி விலங்கும் விளங்கும்கில் விளங்கும் முடி சென்மா மார்பன் அவன் கழுத்துல மாலை போட்டிருக்கிறது தங்கத்துல தங்க முடி அப்படி போட்டுருக்கான் பொன் மாலை மார்பன் உண்டு இந்த பழனத்தான் ஒரு நாள் எங்க வீட்டில் வந்து என்னுடைய நலத்தை பெண்மை நலத்தை அனுபவித்து போனான் அப்படி போனவன் மீண்டும் எனக்கு வந்து கணவனாக இருப்பானா இல்ல உற்றுவானா உயிரினங்கால் சொல்லுங்கடா ராஜா சொல்லுங்க பொன் மாலை மார்வன் என் புது நலம் உண்டு இகழ்வானோ யா முதல் பாட்டு நேரடி கடைசி பாட்டு கிடைக்கிறோம் அதுலதான் அப்புதிரிகள் ஆரம்பித்து வஞ்சித்து என் வாளை கவர்ந்தான் பாரானே ஆயி ஒரு நாள் வந்தான் என் நலத்தையெல்லாம் உண்டான் உண்டவே மீண்டும் வர்றதே இல்லை அந்த பக்கம் திரும்பவே இல்லை எங்க போனான்னு எங்க தலைவன் வாரி ஆயும் சிறகு அன்னும் பன்மிழற்றும் படனத்த அண்ணங்களெல்லாம் சூழ்ந்திருக்கும்ண்ணும் பலர்பாடும் பலனத்தான் இது வரைக்கும் பத்தி இல்ல இதுதான் அந்த நிறைவாக இருக்கிற கடைசி பாட்டு அதுல இவர் என்ன பண்றார் அப்படி இருப்பார் நீங்க திருநாவுக்கரசற்படம் எடுக்கணும் அண்ணன் மறந்து பாருப்பா பக்கத்துல அப்புதிகளையும் எடுத்திருக்கணும் அப்போது இருக்கும் பெரியவங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல இன்னைக்கு அவங்க திருவாக்கையும் கேட்கிறோம் அது நம்ம திருப்பள்ள பெருமானையும் பார்க்கிறோம் ஐயாவையும் பாக்கிறோம் அவங்க வாயில் வர்ற பண்ணையும் பாக்கிறோம் கொடுத்து வச்சவங்க அது அப்படி இருக்கு இவர் என்ன பண்ண மூன்றாவது வரி கடைசி பாட்டு அதை பாடும்ப அவரையும் அப்போதையும் ஒருங்குபாடும் புண்ணியம் இருக்குமான நாம ஏன் பிறக்க மாட்டோமி இல்லை அந்த புண்ணியம் பண்ண இப்படி இருந்திருப்பார் யாரு அப்படி அப்படியே இருந்து கேட்டுப்பவர் இந்த வரிய சொன்னு என்ன பண்ணியிருப்பார் இதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருந்திருப்பார் இப்போ சிவசிவா அடியணை பற்றி அடியணி பற்றி அடி அடியை பற்றி எதுக்கு சொல்ற அப்படின் சத்தியம் ஆஹ் நம்மை பத்தி பாடா நினைச்சிருக்க மாட்டேன் அப்போதிகள் அடியணி பற்றி அடியோ அப்போ என்றே பாடியிருப்பார் அது அப்படியே அங்கம் எல்லாம் துடிச்சிருக்கும் சங்கலக்கியம் கலித்தொகைன்னு ஒரு நூல் தலைவன் போறான் அந்த போற காலம் கோடையான காலம் எல்லா மரமெல்லாம் அப்படின்னா பூத்து அப்படியே தலை வணங்கி இருக்குதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே இந்த கோடை காலம் அப்ப மரங்கள் தலைவணங்கி இருக்குது எதுனால வெயில் தாங்காம கவிஞன் சொல்லுகிறான் அதெல்லாம் சங்கலிக்கியம் எப்ப அந்த மரம் எல்லாம் பாருங்க அப்படியே தலை கவிஞ்சு கிடக்கு தமிழன் தவிர நம்ம தமிழன் தவிர வேற மரங்கள் எல்லாம் தலைமணன் இருக்கிறதுன்னு பாட்டு போன தமிழன்லவா தம்புகள் கேட்டார் போல் தலை சாய்த்து மரம் துஞ்ச தன்னுடைய புகழை பிறர் சொன்னா அந்த போழ கேட்கிறவ எப்படி தலைவணங்கி இருப்பானும் அது போல அந்த மரங்கள் எல்லாம் தலைவணங்கி இருக்கு அப்போ கேட்ட வரைக்கப்படாது என்னுடைய பாடுகிறார் அப்ப தம்முடைய போழை கேட்டவர்கள் எப்படி இருக்கணும் தலைவணங்கி என்னத்துக்கு இது சிவஜிவா அடியானை பற்றி அடிய கலிம அடல் ஓம்பும் அப்பூதீ இத என்ன செய்வாராம் நிறைய ஒவ்வொரு நாள் வேள்வி செய்வாராம் அந்த வேள்வியினுடைய பயன் என்னன்னு கேட்டா கலி வறுமை என்ற ஒன்று அஞ்சு ஓட்டமா ஓடிபடும் உண்மையான சிவயாகம் செய்து உயிர்கொலை வச்சு செய்யப்படாது சிவயாகம் செய்து எப்படி ஞானசம்பந்தருடைய அப்பா செஞ்ச மாதிரி கற்றாங்கு எரியோம்பி கலியை வாழ்க்கையில் வறுமையே இருக்கு இங்க அது போல அஞ்சு போய் களிங்கிற வறுமை என்பது இவர் வேள்வி செய்ய செய்ய அஞ்சு இந்த திருப்பள்ள தமிழ்நாடு இந்திய நாட்டை விட்டு ஓடி போச்சான் வறுமை அஞ்சி போய் கலி அடல் கடல் ஓங்கும் அப்பூதி குஞ்சி பூ வாய் நின்றடிய இதெல்லாம் ஒளியும் ஒலித காட்டி ஒருவர் பாட அதை அபிநயம் காட்டினா ஒரு மணி நேரம் ஆகுது சார் இந்த பாட்டுக்கு அப்படி பாது பிரிவினால அந்த பெண்ணு பாடுற மாதிரி பாடுறார் இந்த திருப்பண்ணத்து பெருமானுடைய அந்த திருவடி எங்க இருக்குன்னாரு அதுதான் எங்க அப்பு தெரியனுக்கு தலையில வச்சுக்கிற பூ குஞ்சி பூ வாய் நின்ற பெருமா நோக்கி நான் என்ன பண்ண போறேன் வரவே இல்லை மீண்டும் வருவானா வரமாட்டான ஒரு ஜோசியம் என்ன ஜோசியம் அப்படி கண்ணை மூடிக்கிறது அந்த காலத்துல அப்படியே ஒரு சாக் பீச எடுத்துக்குவாங்க சாக் பீச அப்ப கிடையாதுன்னு சொல்றேன் அதனால இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு வளைவு போடணும் அந்த வளைவு முன்ன எங்க விட்டுதோ அந்த இடத்தில் அது போய் தானா அந்த கோட்டில் போச்சு வந்துடுவான் அப்படி இல்லாம இப்படி போட்டு அந்த போடும் வளையும் அந்த கோடு உள்ள போட்டாலோ அல்லது வெளியில போட்டாலோ தலைவன் வர மாட்டான் நாளாவும் பெருமானி என் பிரிந்த தலைவன் வஞ்சித்து என் வந்தான் வரவில்லை ஆனா இனிமேலாவது வருவான் பா அப்படி வரணும்னா நான் இப்ப கோடு போட போற அதனால குஞ்சி பூந்த பாரலாம் அப்படிப்பட்ட பெருமானி நான் இப்ப கோடு இழைக்க போறேன் இந்த கோடு மீண்டும் அதுல வந்து பொருந்து மாதிரி செய்யணும் பொருந்துல என் தலைவன் வர்றதுக்கு நாளாகுமே அப்படின்னு அதனால நான் போட போறேன் பெருமானி எனக்கு செய்யணும்பா கோடியே கண்ண திறந்துடக்கூடாது அப்பதான் நல்லா அருமையா பாத்து ஜாமி காசு அடிச்சுட்டு நீங்க ஜாமிட்டரி வாசியத்தை போட்டு போடப்படாது அப்படி வேணும் எங்க தலைவன் விரைவில் வந்துருவானா வந்துருவானா சாமி பரணும் சாமி பரணும் சாமி அப்படி போடணும் அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படி போடும் போது அந்த கோடு அப்படியே அந்த உடத்துல பொருந்துச்சுன்னா தேவடிய நடிக்கலாம் தாண்டி இந்த பாடல் தான் அப்புதிரிகள் பின்னே இருக்க ஒரு பாடிய அந்த அப்பா எல்லா குர்புச்சும் நடத்தினாங்க அப்போதிரிகள் குர்புஜி நடத்தினாங்க மணல் மேடுன்னு ஒரு இடம் இருக்கு மணல் முசுரிக்கியும் நடுப்பு ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மணிவாசகர் தான் அவங்க நடத்துறாங்க சந்தேகமா இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை நடத்த தெரியல இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் மூணு விடிய விடிய விடிய விடிய ஓதுவாமூர்த்தியில் பாடணும் அந்த அந்த படத்தை ஒன்பது மணிக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த நாலு வீதி அப்படி வந்து மீண்டும் வந்ததுன்னா விடியற் காலாயிடும் அப்படி பாடணும் இரவெல்லாம் திருமுறை பெருமான் திருமையின்னு ஒரு நாளைக்கு தானே வருது தூங்கல தான் என்னைக்கு இருக்குதுல்லாம் போமாட்டோம் நாவுக்கரசர் பெருமான் வர்றாருப்பா தினமு வர்றாரு இன்னைக்கு வரா இருப்பார் அப்படின்னா அப்போவே இருக்கும் இப்படி எல்லாம் இருந்த ஒரு காலம் எனவே இப்படியாக அங்கு திங்களூரை வணங்கினார் வணங்கினார் அப்படி வணங்கி சொல்மான என்ற பறியும் பாடினார் பாடிவிட்டு எழும்பணியும் இளம்பிரையும் அணிந்தவரையும் அருங்கும் தொழும்பணி மேற்கொண்டருளி திருச்சோற்றுத்துறை முகந்து முதலா தழும்புறு கேண்மையில் நன்னி தானங்கள் பலபாடி செழும்பலத்து இறை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார் அந்த திருப்பள்ளனத்திலிருந்து அண்மையில் இருக்கிற ஊரெல்லாம் அப்படியே வழிபாடு செய்தாராம் மீண்டும் திருப்பள்ளனத்தில் அப்ப எந்தெந்த பதிகள் நம்முடைய நாயன்மார்கள் சில நாட்கள் இருந்து இருந்த இடங்கள் எந்த பதிகள் அப்படியே ஆண்டு வழிபாடு செய்துட்டு போன இடங்கள் என்று தொகுப்பிடும் எந்தெந்த பதிகள் தங்கியிருந்து செய்தார்கள் திருப்பள்ளனும் தங்கி இருந்திருக்கிறார் தங்கி இருந்திருக்கிறார் திருவடி தீட்சை பெற்றிடம் அப்படி இருந்து மீண்டும் திருப்பள்ள வந்து தங்கி திருத்தொண்டு செய்திருந்த அதனால இப்பொழுது திருப்பள்ளத்திலே நாவக்கர் பெருமான் திருத்தொண்டு உழவார திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் பெருமானிய உங்களோட இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை உங்களோட மட்டும் இல்ல தேக்கிலாரும் கூட இருக்க தேக்கிலார படம் பிடிச்சியே காட்டிட்டு இருந்தாலும் எங்க ஊழ்வினை பயன் நாங்கள் விடைபெற்று சாமி திருநாவுக்கரசர் வரலாற்றிலே திருவாரூர் வந்தடைந்தார் என்ற அளவில நாம் சென்ற முறை எண்ணினும் இப்பொழுது திருவாரூரில் பெருமாள் நம்முடைய நாவக்கருத்தர் பெருமான் எவ்வாறு வணங்கி அங்கிருந்து எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த செலவு நயப்பூ செலவு ந யாத்திரம் செப்பதி செலவு நயப்புதல்ிரும்பிதல்ிரும்பி செல்லுகின்றது என்ன அவங்கெல்லாம் பெரியவர்களா இதுதான் விடாமல் பல்வேறு திருப்பதிகளுக்கும் சென்று பெருமானை இடையராது வணங்குவது பாடும் பணியே பணியாறு வாங்கிற மாதிரி அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு திருப்பதிகளாக சென்று சென்று சென்று வணங்குவதுதான் அவர்களுக்கு பணி அப்படி அதனால அப்படி செலவு நயப்பு என்று நாம் சொல்லலாம் ஆகவே திருப்பதி செலவு நயப்பு இந்த வகையிலே இப்பொழுது நாம் திருவாரூர் வந்தடைந்திருக்கிறார் அப்படி வந்தடைந்தவுடன் ஆண்ட அரசியெடுந்தருள ஆரூரில் அன்பர்கள்தாம் நீண்ட சடை முடியார்பால் நிறைந்த அருள் பெற்றுடைய அருவி பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியாதூர் அடியதாக இருக்கிற அன்பர்கள் அந்த அன்பர்கள் தாம் நீண்ட சடை முடியால் நிறைந்தாருள் பெற்றுடையார் பெருமானுடைய திருவருளுக்கு அப்படியே உரியவராம் இருப்பொருள் திருவாரூர்ல கான் தகு மாளிகை மாடம் கவின் கவிஞர் ஓங்கிட எங்கும் சேந்திகள் வீதிகள் போலிய திருமலி மங்கலம் செய்தார் இப்ப அங்கிருந்து ரொம்ப அருமையாக நாமக்கரு சில அந்த அந்த நம்முடைய திருவாரூருக்கு எழுந்தருள்கிறார் என்பது சொன்ன மாத்திரத்துல திருவீதி எல்லாம் அலங்காரம் செய்து அந்தந்த அன்பர்களும் தாம் தாம் வீட்டுக்கு ஒரு பெரிய தக்க அன்பர்கள் வந்தால் எப்படி இருப்பார்களோ அதுபோல அந்த திருவீதியை பொலிவழகு செய்தாராம் திருவீதி பொலிவழகு செய்தாராம் அப்படி செய்து வல்ல மன்குண்டதம்மாயை கடந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் எனும் கழிப்பால் என நாவுக்கரசருக்கு பல்வேறு சிறப்புகள் ஆனாலும் இங்க என்ன பல்ல சிறப்பு சொன்னா கல்லே வந்த பெரியவர் கல் துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாயு என்று சொன்னார் அதனால அதுதான் அவர்கள் நான்காவதாக செய்த அந்த கொடுமை அல்லவா கொடுமை அதனால முதல்ல செய்ததெல்லாம் படிப்படியாக போகும்போது கடைசியில செய்தது நல்ல கல் துணை பூட்டி கடலில் போய் கொண்டு தள்ளி பாய்ச்சினா நிச்சயமா அங்க என்ன செய்ய முடியும் தண்ணி உள்ளதான் போகணும் ஆனால் அப்பறம் பெருமான் தான் அதுல நீந்தி வந்தார் காரணம் பெருமானுடைய திருவரும் அல்லவா எனவே அந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு அப்படியே உயிரை இருத்துதான் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் எனும் கழிப்பால் எல்லையில் தொண்டர் எயிர்ப்புறம் சென்று எதிர்கொண்ட போது சொல்லின் அரசர் வணங்கி தொழுதுரை செய்வது அணிவாறு எல்லாம் இங்கே வரவேற்கும் போது எப்படி வரவேற்பது என்ன ஊருக்குள்ள வந்த பிறகு வரவேற்பது அவர் நம்முடைய ஊர் திருவாரூருக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே திருவாரூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது வருக வருக வணக்கம் என்று எங்கே போட்டுக்கோ அந்த எல்லைப்புறத்தில் போய் வரவேற்கிறோம் எல்லைப்புறத்தில் நின்று எல்லோரும் அப்படி இந்த அறிவுரை எல்லாம் பார்த்தேன் அவருக்கு என்னென்ன இந்த வரவேற்பை கண்டு தன்னுடைய ஒன்றும் பெருமிதம் இல்லை சிவசிவ இந்த வரவேற்பெல்லாம் திருவாரூர் பெருமானுக்குத்தானே அடியேனுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட அந்த பெருமையெல்லாம் பெருமானுக்கு உரித்தாகி உரித்தாக்கி இருக்கிறார் அப்படி உரித்தாக்கி அந்த பெரியவங்க கிட்ட கேட்கிறதாம் என்னது பற்றொன்றிலா பாத வரும் பாதகராகமனர்தம்மாள் உற்ற பினி ஒடிந்து உய்யப்பேன் போந்தேன் பெறலாவது ஒந்தே புற்றிடம் கொண்டாந்தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்று உற்ற உணர்வோடும் ஆரோர் திருவீதி உள்ளணிந்தார் இந்த அறிவுரை எல்லாம் வரவேற்ற அறிவுள் வருகிறார்கள் அவர்களை கண்டு நாம் மணங்கணும் மகிழ்ச்சியை ஒரு வரவேற்பு நினைக்கிறேன் ஏன் தாழ்வேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊடு அரிது சுமையான சித்தியா இந்த சித்தாந்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா இந்த தாழ்வெனும் தன்மையோடு வாழ்வேன் அதாவது அடியேன் அறியாருக்கு அடியேன் என்றெல்லாம் சொல்லுவதை அமைப்பு என்ன இந்த தன்னுடைய தன்னுடைய முனைப்பு வரக்கூடாது கூட தன்னைத்தான் தன்னை பத்தி உணராதவங்க தன்னுடைய ஆற்றல் தெரியாதவர்கள் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எந்த பத்தி நீரே தான் என்பது அதனால் அதற்கே நிலைக்கல்லாக இருந்தவர் பெருமாள் அதான் சொன்னார் அத்தனை பேர் இவரை வரவேற்கிறார்கள் இவர் என்ன சொல்லுகிறார் இந்த திருவாரூரில் வாழ்கின்ற தொண்டர்களுக்கெல்லாம் அரியேன் தொண்டராகும்படியான புண்ணியம் எனக்குமா பெருமானிங்களா தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று கருதுறாங்க இப்படிப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் நாம் தொண்டு செய்யும்படியான புண்ணியம் எனக்கு கிடைக்குமா பெருமானி என்று சொல்லியவாறு அப்படி உள்ளே போகிறார் சரிங்களா இப்ப நீங்க அடங்கல் முறையில் எடுத்து இந்த தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் வாய்க்குங்களோங்கிறதும் எல்லா பதியமும் திருவாரூரில் அருளியது என்றுதான் இருக்கும் அது திருவாரூரில் தான் இடத்தில் எப்பொழுது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டு வாழ்ந்து போயிட்டாங்க மூவரும் ஆனால் அந்த அவங்க பாடி வைத்த சொத்து திருமுறைதான் இந்த திருமுறை ஒன்றையே வைத்துக் கொண்டு பதியங்களை இங்குதான் பாடியிருக்க வேண்டும் என்று அந்த நுண்ஜா நடராஜ பெருமான திருவடி தந்த பரிசு செய்தே நூல் இலக்கியம் மொழிபெயர்ப்பா இருக்கும் தொகுத்து வச்சிருப்பாங்க இம்மாதிரி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கிற அந்த ஒரு பொக்கிஷங்களை வைத்துக் கொண்டு இப்படித்தான் இவர்கள் திரும்பி தலையாத்திரை செய்திருக்க வேண்டும் என்பதை பெருமான் திருவிருளால் உணர்ந்த ஒரு இலக்கியம் இருக்கும் என்றால் அதனால்தான் கூட சொல்லிட்டு இந்த அடங்கல் முறையில் பொதுன்னு போட்டிருப்பாரு சில பதியங்கள் பொது திருப்பதியும் போட்டிருக்க வேயுறு தோழிபங்கன் பொது போட்டிருக்கும் அது என்ன பொது வேயு தோழி பொது திருப்பதியும் போட்டிருக்க